ஒன்பது வேறு இரண்டு அத்தியாயங்களையும் அவர்கள் ஓதுவார்கள் அந்த இரண்டு ரக்காதுகளில் முதல் ரகாத்தில் நீண்ட அத்தியாயத்தையும் இரண்டாம் ரக்காத்தில் சிறிய அத்தியாயத்தையும் ஓதுவார்கள் சில சமயங்களில் சில வசனங்களை எங்களுக்கு கேட்குமாறு ஓதுவார்கள் அசர் தொழுகையில் முதல் இரண்டு ரக்காத்துகளில் அல்ஹம்து அத்தியாயத்தையும் வேறு இரண்டு அத்தியாயங்களின் மோதுவார்கள் சுபுகு தொழுகையின் முதல் ரக்காத்தில் நீண்ட நேர் மோதுவார்கள் இரண்டாம் ரக்காத்தில் குறைந்த நேர் மோதுவார்கள்